வணக்கம் நண்பர்களே நற்றினை ஹேரிப்பட்ட கலைசெலம் நீதி பகுதி இருநூற்றி ஐம்பத்தி எட்டை வழங்குவது சென்னை அரவிந்த் செவரஸ் நேப்ஸோட நினை வடுக்குகளை ஹேரி அப்படியே படிச்சுக்கிட்டே வரா தன்னுடைய அம்மா லில்லி எவன்ஸுக்கு சின்ன வயசுல தான் யாரு தான் கிட்ட இருக்கிறது மாய சக்திகள் தான்னு தெரியாம இருந்த காலத்துல தனக்கு முழு விழிப்புணர்வையும் கொடுத்து அவள் அந்த பள்ளிக்கு அழைச்சு வந்தது அழைச்சிட்டு செவரஸ் நேப்ஸ் அது மட்டும் இல்ல தன்னை சுத்தி இருக்கிற முழு உலகமும் மாய உலகத்தை பத்தி கேவலமா பேசும்போது தன்னோட தங்கச்சிக்குரிய ஒரு சக்தி வரும்போதே பெட்டினியாக்கும் ஒரு ஆசை வந்தது எல்லாரும் ஒரு விஷயத்த பத்தி கேவலமா பேசி அதை செய்யாத அந்த புக்கை படிக்காதன்னு சொல்லும்போது சொல்லும்போது மனுஷனுக்கு ஆழ்ந்த மனசுல ஒரு ஈர்ப்பு வரும் அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோம் அதே ஆசை பெட்டினியாக்கு வந்தது ஹாக்வர்ட்ஸ் பள்ளியில தன்னை சேர்த்து கொள்ளுமாறு டம்புள் வேண்டி டம்புள்ருக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் அணிச்சிருந்தா கடைசியில இங்க இருக்கிற மக்களோட பழக்க வழக்கங்கள்லாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துட்டு தன்னுடைய ஆசையை கைவிட்டுட்டா தமக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை லில்லி இந்த பள்ளிக்கு வந்ததுல இருந்தே அதுக்கு முன்னால இருந்தே செவரஸ்னேப் மேல ஒரு ஈர்ப்பு ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட காதலன் காதலிகளா மாறுற சமயம் கிட்டத்தட்ட ஜேம்ஸ் கேவலமா அவ்வளவு நினைக்க ஆரம்பிச்சா செவரஸ்னேப்ஸ் சந்தோஷமா இருந்த சமயத்துல அந்த துரதிர்ஷ்டமான துரதிஷ்டவசமான சம்பவம் நடந்துருச்சு அன்னிக்கு அந்த பீச் அந்த கிரவுண்ட் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ல ஹாரியோட அப்பா ஜேம்ஸ் செவரசை வளர்க்கும் போல தூக்கி போட்டு வெறுப்பேத்தி வெறுப்பேத்தி விளையாண்டு இருக்கும்போது வில்லி அவன் அந்த மாதிரி கொடும் தடுக்க வரும்போது ஜேம்ஸ் செவரஸ் நேப்ஸ் கிண்டலா எப்ப பார்த்தாலும் பொம்பளை பின்னாடியே ஒழிஞ்சிட்டு அவளாலே பும்பள தைவலே வாழ்ந்துட்டு இருக்கா பொட்டப்ப என்ன சொல்ல செவரஸ் நேப் ஸ்கூல இருக்கிற ஆண் மகன் விழித்தல அவளை கேவலமா ஒரு வார்த்தை சொல்லிட்டான் எனக்கு எந்த சாக்கர்த்தத்தோட உதவித்தவல அந்த வார்த்தை அவனோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அவனோட மிக முக்கியமான அங்கமான தன்னோட காதலி தன்னை விட்டுட்டு போயிட்டான் இன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னேன் வாழ்க்கை ஃபுல்லா தன்னுடைய ஸ் கூட இருந்திருந்து தான் உலகத்தை சேர்ந்தவங்களை எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் தண்ணையும் நினைப்பான் இது நமக்கு நல்லது இல்லைன்னு இல்லையவன் சப்பே கண்ணீரும் கம்பலையுமா தன்னோட காதல காதலையும் காதலனையும் உதறி தள்ளிட்டு போயிட்டான் சிவர ஸ்னேப்ஸ் அப்படியே கண்ணீரும் கம்பலையுமா ஏங்கி ஏங்கி அழுதுட்டே கிரைஃப்ரெண்டோட காமன் ரூம் செவருக்கு முன்னாடி செவரோட முட்டாததான் குறை அப்படியே அழுதுட்டே நிற்கிறார் அதோட சீன் ரொம்ப நேரம் அப்படியே சுழண்டு சுழண்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப காலத்தை தாண்டி பறக்குற மாதிரி இருக்கு திட்டின்னு ஒரு மலை உச்சியில செவரஸ்னேப்ஸ் நிக்கிறான் ஹேரி அங்க நிக்கிறான் சுத்தி பயங்கர வேகமா காத்தடிக்குது மரங்கள் இலைகள் எல்லாம் அப்படியே இன்னைக்கே அழிஞ்சு இடிஞ்சு விழுற மாதிரி வேகமா ஆடுது செவரஸ்னேப்ஸ் முகத்துல ஒரு பயங்கரமான பயம் தெரியுது தமக்கும் இந்த பயத்துக்கு சம்பந்தம் தெரிஞ்சாலும் அவனோட நினைவில் இருக்கிற ஹேரிக்கும் அதே பயம் எதனால பயந்துட்டு இருக்காரு சிவரஸ்னேப்ஸ் அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாரு தூரத்துல இருந்து பயங்கரமா இட்டி இடிக்கிற மாதிரி சவுண்டு தூரத்துல இருந்து பயங்கரமான சிவப்பு வெளிச்சு அப்படியே பறந்து சிவரஸ்னேப்ஸ் நோக்கி வருது என்ன கொண்டுடுவீங்க என்ன கொண்டுடுவீங்க அது என்னோட எண்ணம் இல்லை அப்படின்னு தூரத்துல இருந்து ஒரு குரல் கேக்குது வெகு வேகமாக பறந்து வந்து செவரஸ் முன்னாடி நிற்கிறார் டம்புடர் அவர் முகம் ஃபுல்லா அப்படியே செவந்து கோவத்துல நிற்குது வாழ் மோட்டு எனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கா செவராஜ் அவருக்காக இல்ல நான் அவருக்காக வரல எனக்காக என்னோட சொந்த செய்தி சொல்றதுக்காக சொந்த தவிப்பு சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படி செவரஸ் சொன்னே டம்பிடர் மந்தர் கோல எடுத்து ஒரு சொல்ட்டு சொல்லணே சுத்தி மரம் செடி கொடிகள் எல்லாம் ஆடுது காத்து பயங்கரமா பூதாகரமா அடிக்குது எந்த சத்தமும் இவங்களுக்கு கேட்கல அப்படியே இடம் அப்படி நிசத்தமாயிருச்சு தாங்க பேசுறது யாருக்கும் கேட்கக்கூடாதுன்ற எண்ணத்துல டம்பிடுற சமைதிப்படுத்திருக்காரு ஹாரிக்கு புரியுது ஒரு பிறந்த என் கிட்ட அப்படி என்ன செய்தி சொல்ல வந்திருக்காரு அது அது அந்த ஆருடம் கணிப்பு என்ன சம்பந்தம் என்ன பைத்ததற்கும் சம்பந்தப்படுத்திட்டாரு தீயசக்திகளின் தலைவர் புரியலையே இல்ல அந்த அந்த ஆருடப்படி தன் கொல்ல வரது லில்லியவன்சோட பையன்தான் அதனால அந்த குடும்பத்தே விட்டு வைக்க கூடாது அந்த குடும்பத்துல ஒரு துளி ரத்தம் எஞ்சக்கூடாது முடிவு பண்ணி எல்லாரையும் குழப்ப முடிவு பண்ணிட்டாரு நடக்கும் எதிர்பார்க்கவே அதுக்கு நான் என்ன பண்றது உனக்குதான் நல்ல வழி இருக்கேன்ப்பா நெல்லிய வேரோடு விட்டுருங்க அந்த பையன் அவங்க அப்பா எல்லாரையும் நானே பிடிச்சு கொடுக்குறேன்னு ஒரு ஆஃபரை தலைவர்கிட்ட சொல்லிக்கலாமே அதையும் சொல்லி அவர்தான் அடுத்த கல்யாணம் பண்ணவன் கிடைச்ச போதும் அவளோட புருஷன் பையன் குடும்பம் குடும்பம் யாரும் சத்த கால இந்த மாதிரி ஒரு வாழை நான் சந்திச்சதே இல்ல இப்படி உலகத்துல பார்த்ததே இல்ல தம்பளோட முகத்துல இப்படி ஒரு கோவத்தை யாரி தன் வாழ்நாள் மனுஷன் பார்த்ததே இல்லை அப்படின்னா அப்படியா தயவு செய்து எல்லாரையும் எப்படியாவது மறைச்சு வைங்க தயவு செய்து எல்லாரையும் மறைச்சு வைங்க நான் உங்களுக்கு அதுக்கு பதிவு உபகாரமா எனக்கு என்ன கொடுப்ப செவரஸ் பதிலுக்கு என்ன சொல்லுவார் ஹாரி அப்படியே பாக்கான் என்னால கொடுக்குற என்ன ஒரு நாள் கொடுக்குற என்ன ஒரு நாள் கொடுக்குற அப்படி சீன் திரும்பவும் சுழண்டு சுழண்டு மாறுது டம்பரோட அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அறைக்குள்ள ஹேரி வந்து நிக்கிறான் டம்பிளர் ஒரு சேருக்கு பக்கத்துல நிக்கிறாரு தரையோட தரையா ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு பயங்கரமா அந்த உருவம் அழுதுட்டு இருக்கு அந்த உருவம் அழுதுகிட்டே தன்னோட முகத்தை அப்படியே நிமித்துது கிட்டத்தட்ட நூறு நூத்தம்பது வருஷம் நரகத்தையே வாழ்ந்து வதைப்பட்டவனோட முகம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு செவராஜ் நேம்ஸோட முகம் நீங்க நீங்களுக்கு வாக்களிச்சுங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாதவங்களை பாதுகாக்க அவங்க தப்பான வாளை நம்பினாங்க கிட்டத்தட்ட உன்ன மாதிரியே தீய சக்திகளின் தலைவனோ அவனை அண்டி பிழைக்கிறவனோ இப்படி தன்னை நம்பர் அவங்களை உயிரோட விடுவாங்க காப்பாத்தவங்க நம்புறியா அவங்களை யார் பீட்டர் படிக்கிற நம்ம சொன்னது இல்ல இல்ல போயிட்டோயமோ அநியோயமோ செத்து போயிட்டான் என்ன செய்ய எல்லாம் அழுதுகே தலையை ஒரு சுரட்ட சொல்றாரு அது மாதிரி தன்னை சுத்தி ஏதோ ஒருத்தான் தலையில ஒரு ஈ உட்கார்ந்து அதை விரட்டுறதுக்கு எப்படி தலையாட்டுவாங்கன்னு அந்த மாதிரி ஹாரி பாட்டோட பேரை கேட்டோடனே செவரஸ் வெறுப்புல தலையாட்டுறாரு போயிட்டா இல்ல விட்டு போயிட்டு வந்து உலகத்து விட்டு போயிட்டா எல்லாயன் தப்புதாய தப்புதான் செஞ்ச தப்பு நினைச்சே வரம்பரியா சவரேஷ் இல்ல நாய் ஏன் அந்த ஆறுடத்தையாட்ட போய் சொன்னேன் எனக்கு என்னவோ பரிசு கிடைக்கும் எனக்கு பேரு கிடைக்கும்னு நம்பி அநியாயமா நியோயமா அவளுக்கு கொலை பண்ணிட்டு போயிட்ட விட்டு எங்களை எல்லாதைய விட்டு போயிட்டா இருக்கலாச்சத்திருக்கலாமே நாய உயிரோடு இருக்க அந்த பாழ உடலோட நாய உயிரோடு இருக்கு அதனால என்ன பிரயோஜனம் சவரஸ் ஸ்டம்பு மீனிங் கொஞ்சம் இதான் சிவராஜ் மண்டைக்குள்ளே புகுது அதனால என்ன பிரயோஜனமா நான் செத்ததுனால என்ன பிரயோஜனம் கேக்குற அவ செத்தது வீணா போகக்கூடாதே உன்னோட காதலி பேட்டா அவன் எதுக்காக செத்தாலோ அவன் அது வீணா கூடாது சிவராஜ் அந்த பையனை பாதுகாக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்ய அது எதுக்கு அது உதவி செய்யணும் அதான் தீய சக்தியின் தலைவர் தான் அழிஞ்சிட்டாரு அவன் திரும்பவும் வருவான் சிவராஜ் இத விட மிக மோசமான இன்னும் மாபெரும் ஆபத்துல இருக்கு சிவராஜ் அப்ப அவனை எனக்கு நீதான் உதவி செய்யணும் அதுதான் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒரே பிராயோஜித்தமா இருக்கும் அது சரி ஆனா ஆனா இது நம் நமக்குள்ளே நமக்குள்ளே இருக்கணும் யாருக்கும் தெரிய கூடாது குறிப்பா அந்த ஜேம்ஸ் திமுச்சவனடம் மக என்னால அதை மட்டும் சகிச்சிக்கவே முடியாது அதனால சோ நீ திரும்பணும் நல்ல விஷயம் உன்ன பத்தின நல்ல பக்கம் யாருக்கும் தெரியக்கூடாது நீ எல்லா முன்னாடி கெட்டவனாவே இருக்கணும் அதான் நீ ஆசைப்படுறது கண்டிப்பா செவரஸ் நான் வாக்கு கொடுக்குறேன் இது நமக்குள்ளேதான் இருக்கும் குறிப்பா ஆரி உன்ன பத்தின நல்ல பக்கம் என்னைக்குமே தெரியாது சரியா நீ டம்பிள் வாக்கு கொடுக்குறாரு செவரஸ் நைப்ஸ் அப்படி எழுதுகிட்டே தலையசைக்கிறாரு திரும்பவும் சீன் வேகமா சுழல் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கடந்த மாதிரி இருக்கு திரும்பவும் டம்பிள் தன ரூம்ல உட்காந்திருக்கிறாரு தனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு அந்த கிளாஸ் டீச்சர் டம்ப்யூட்டருக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு பைத்தியக்கார அகம்பாவம் பிடிச்சவ தனக்குத்தான் தன்னைதான் எல்லாரும் பார்க்கணும் தன்னைதான் எல்லாரும் கும்பிடணும்னு நினைக்கிற பைத்தியக்காரப்பய ஆனா சுத்தமா மாய உலகத்துல வெறும் ஆவரேஜ் சுத்த வேஸ்ட் முட்டாப்பைய ஒன்னத்துக்கும் லாய்க் இல்லாதவன் இதுக்கு இவர் பெரிய இவன் அப்பன மாதிரியே எப்படி உறிச்சு வந்திருக்கான் அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின் வாங்க ஓ மனசுல எப்படி நீ இருக்கணும்னு எதிர்பார்க்கறியோ அதே மாதிரி உனக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறான் சவரஸ் இந்தப்பா ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லா ஆசிரியர்களும் அவன் ஓரளவு நல்லாத்தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க நானும் அவனை பர்சனலா அப்சர்வ் பண்ண ரொம்ப நல்ல பையனா நல்ல குணமுள்ள பையனான தெரியானே உம் கொஞ்சம் கொஞ்சம் திறந்த மனசோட பாரு செவரஸ் அப்படி நினைக்கிறாரு அது இருக்கட்டும் அந்த குரல் கொஞ்சம் கண்ணுவை தெரியா சரியா நல்லா பாத்துக்க அவன நல்லா கண்காணிக்கணும் செவரஸ் அப்படியே தலைய ஆமா நாட்டுறாரு குரல் பத்தி குரல் ஒரு கண்ணுவை நம்பிடுற சொன்னேன் ஹாரிக் தன்னோட பஸ்ட் ஞாபகம் வருது குரல் தன்ன, குட்டிச்சு போட்டியில கொல்ல ட்ரை பண்ணும்போது செவரஸ் தான் காப்பாத்தினான்னு குரல் கடைசியில சாகும்போது ஹேரி கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கு ஆ அப்ப டம்புடரும் செவரஸ்ஸும் அப்பயே ஒரு கண்ணு வச்சிருக்காங்க ஆமால சந்தேகப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஹேரி வச்சுட்டே இருக்கும்போது சீன் வேகமா சொல்லல அடுத்த சீன் எல்லாரும் கிரேட் ஹாலுக்கு விடிய செவர் ஸ்னேப்ஸும் டம்புடரும் அப்படியே கிரவுண்டுக்கு பக்கத்துல அப்படி நிற்கிறாங்க அன்னை நடக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்தா டர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற பள்ளி மாணவர்களா இருக்காங்க ஆ இந்த நாள் டைவிசா டூர்னமெண்ட் அன்னைக்கு நடுவில் ஒரு நாள் ஒரு பால் ஒரு டான்ஸ் பங்க்ஷன் நடந்தது எல்லாரும் சுத்தி ஜோடி சேர்ந்து ஆடினோமே இதோ அங்க மூளையில ஹேரியும் நானும் அங்க சுத்தி போயிட்டு இருக்கேன் ஹர்மியானி ராணுவ பேசி நடந்துட்டு போயிட்டு இருக்கேன் அங்க ஹேகரிட்டும் மேடம் மேக்சிமம் பேசிட்டு இருக்காங்களே இதை வெட்டுக்கிளி ரூபத்துல ஒட்டி கேட்டு ரீடாஸ்கே எழுதுனாலே இங்க நடந்தது அன்னைக்கு நான் பார்த்தேன் டம்பிள் இதை பேசிட்டே இருந்தாங்க என்ன ரகசியமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹாரி இந்த மெமரிக்குள்ள இருக்கிற ஹாரி அவங்க தூரத்துல இருக்க எல்லாரையும் பாக்குறான் செவரஸ் நேப்ஸுக்கும் டம்பிள் இருக்கும் கிட்ட வரா அவங்க யாருக்குமே யாரும் குட்டி கேட்க முடியாத இடத்துல நின்னு ஓரமா நின்று பேசிட்டு இருக்காங்க என்னஸ்ரா ரொம்ப பயந்து சவரம் போல அவன் கையில இருக்கிற அந்த பாவக்குறி வேகமா அதோட சிறப்பு அடர்த்தி அப்படியே குடிக்கிட்டே வருது போல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வரு தீய சக்திகளின் தலைவர் விழுந்ததுக்கு அப்புறம் ஆட்கள் பிணந்த பிடிச்சு கொடுக்கறதுக்கு அமைச்சகத்துக்கு ரொம்ப உதவி செஞ்சான் அப்ப வாழ்மோ திரும்ப எழுந்து வந்தா தான் பை வாங்கப்படுவோம் கொல்லப்படுவோம்னு போயப்படுறான் நிச்சயமா நடந்தே தீர்மே அப்ப வாட் வீட்டு வந்து தன்னோட அழைப்பு டெட்டி டசெல்லாம் கூப்பிடும் போது தன்னோட அந்த பாவக்குரியல அந்த தெரியுமே தெரிஞ்ச உடனே துண்டக்கான துணியக்கானு ஓடப்பாரு போலாம் நீயும் கூட சேர்ந்து ஓடிடலான் இருக்கியா நான் ஒன்னும் பயந்தா முடியல ஆ தெரியும் தெரியும் சிவராஜ் சும்மா விளையாட்டை கேட்டேன் இந்த உலகத்திலே நான் சந்திச்ச மனிதர்களே மிகப்பெரும் தைரியசாலி நீண்டோன்னு எனக்கு தெரியும் நிச்சயமா நான் எதிர்பார்க்கிற சம்பவங்கள் நான் கூறிய சீக்கிரமே நடக்கும் அப்ப நீயும் நானும் ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டம்பிளர் நடந்து போறாரு அங்க தூரத்துல ராஜரும் பிளாட் அலக்காரம் சிரிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க பேசிக்கிட்டே சிரிச்சுட்டே நடந்து போறா அப்படி செவரஸ் நேப்ஸ் அவங்களை பாத்துக்கிட்டே டம்பிள் சொல்ற நினைச்சுட்டு அப்படியே ஷாக்ல நினைக்கிறாரு கூடிய சிக்கரம் நடக்குமா அப்படின்னு யோசிட்டே இருக்கும்போதே சீன் திரும்ப வேக வேகமா சொல்லுது டம்பிள் அறையில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படியே வலது பக்கம் அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு அவரோட வலது கை என்னாச்சுன்னு தெரியல பயங்கரமா கருப்படிச்சு போய் பயங்கரமா ஒரு செத்து போன கை மாதிரி இருக்கு அவரே ஒரு கிட்டத்தட்ட மயக்க இருக்காரு அவரோட வலது கையிட ரிஸ்ட பிடிச்சிட்டு சவரஸ்னே தான் மந்திரங்களை சொல்லிட்டே விச்சரிச்சிட்டே இருக்காரு அப்படி தமிழோட வாயை தொடர்ந்து ஒரு போஷன் அப்படியே ஒரு மருந்து அப்படியே வாயில ஊத்துறாரு உங்களுக்கு அந்த பூட்டிங்கமா ஏன் இந்த மோதிரத்தை போட்டீங்க அனுமல உங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பாய்ச்சனா எவ்வளவு பெரிய சாபத்து அது மோதிரத்துல மோதிரத்துக்குள்ள தெரியுமா தப்பா தூண்டப்பட்ட ஏன்னா தூண்டப்பட்டீங்க அது டம்புள் அதுக்கு பதில் சொல்லவே இல்ல ஏன்னா அதுக்கான பதில் தனக்கு தான் வாழ்க்கையோட மாபெரும் ரகசிய தப்பத்தின சம்பந்தமான பதில் டம்பிள் தெரியும் ஆரிக்க தெரியும் நீங்க எங்க உயிர் புழைச்சு வந்ததே எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா ரொம்ப இதை எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா இந்த விஷத்தை நம்மளால கட்டுப்பிடித்து மட்டும்தான் முடியும் இதை முழுவதும் முறிக்கவே முடியாது இத நான் இப்பதைக்கு தற்காலிகமா ஒரு கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கேன் இந்த விஷம் கண்டிப்பா பரவும் கொஞ்சம் கொஞ்சமா பரவி உங்களை உயிரோட குளம்னா கூடாது தனக்கு சாவு வரப்போதுன்றத ரொம்ப சர்வசாதனமா எதிர்கொள்றாரு எவ்வளவு நாள் தாங்க நினைக்கிற சௌராஷ் எதனோ வானிலை ஆராய்ச்சி பண்றவங்க எவ்வளவு நாள்ல மலவரும் கேக்குற மாதிரி சர்வசாதமா டம்புளர் அடி சிரிச்ச முகத்தோடைய கேக்குறாரு அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு வருஷம்தான் அதுக்கு மேல நல்லது சௌராஷ் என்ன அதிர்ஷ்டம் நீ கூட இருக்கிறது நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண கொஞ்சம் முன்னாடி நான் நீ வந்திருந்தா இன்னொரு அரை மாசம் கூட்டிப்பேன் ஏ போய் பைத்துக்காத்தனமான செய்யறீங்க யாரும் போட சொன்னது எல்லாம் தெளிவாக்குது புரியல தம்பிடுறாரு நான் வாழ்மோ என்ன கொலை பண்றதுக்காக வச்சு ஒரு திட்டம் போடுறேன் அதை பத்தி சொன்ன அதுக்கு உம் கண்டிப்பா அது பத்தி என்ன நினைக்கிற அது திட்டம் இல்ல அது கொலை பண்ற திட்டம் இந்த கொஞ்ச நாள் மறு நடந்த சந்தையில லூசியஸ் மேல்ஃபாய் தோல்வி அடைஞ்சானே அந்த ஆளுடத்தை மீட்கிறல அதுக்காக லூசியஸ பழி வாங்கணும்ன்றக்காக தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சும் டிரேகோவால முடியாத ஒரு வேலையை கொடுத்திருக்காரு தீய சக்திகளின் தலைவர் அப்ப எனக்கு எ மரணம் ஒரு வருஷத்துல நிச்சயமோ அதே மாதிரி அவனுக்கும் நிச்சயிக்கப்பட்டிருக்கு சொல்ற சவராஜ் அவன் ஒரு திட்டத்துல தோத்துட்டா இந்த திட்டத்தை நிறைவேற்ற பணி உனக்கு தானே அப்படித்தான் பாவக்கடவுள் பிளான் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் அந்த திட்டத்தோட சக்சஸ் அப்படி ஒரு சூழ்நில வரும்போது நீ நீங்கதான் சொல்லணும் ஒரே வழி இருக்கு சிவராஜ் முதல்ல அந்த இந்த பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை நல்லா கண்காணி ஒரு பயந்து சின்ன பையன் இந்த பள்ளிக்கே ஆபத்து அவன் எப்ப என்ன பிளான் பண்ணுவான்னு தெரியாது அதனால பப்பாவிகள் எல்லாம் பாதிக்கப்பட சான்ஸ் இருக்கு அதனால அவன் கூட எப்பயுமே இரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணு அவனுக்கு நிச்சயமா உதவி தேவைப்படும் இல்ல இல்ல அத நிச்சயமா அவன் மாட்டான் அவன் அப்பாவோட அழிவுக்கு காரணம் தோல்விக்கு காரணமே நான் தான் நினைச்சிட்டு இருக்கான் என்ன புழுவா மதிப்பான் பரவாயில்ல அவ உன்னை புழுவா மிதிச்சாலும் பரவாயில்ல இந்த பள்ளியோட நன்மைக்காக நிச்சயமா நீ அவனை பாத்துக்கணும் அவனை கண் சரி நான் எப்படியும் அழிஞ்சிருவேன் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஆகவர்ட்ஸ் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தோன்னு வார்டு மோட்ட நினைக்கிறான்ல ஆமா ஆமா உம் அப்ப அவனுக்கு ஒரு ஸ்பை ஒன்ன மாதிரி ஒரு ஸ்பை தேவையப்படாதுன்னு நம்புறான் அப்படி அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பள்ளி வந்ததுன்னு மாணவர்களுக்கு எந்த வித வராம நீ அவங்களை பார்த்துக்கணும் எனக்கு நீ சத்திய பண்ணி கொடு சிவராஜ் அது நிச்சயமா பண்ற உங்களுக்காக நீங்க சொல்ற எதனாலையும் செய்வேன் தான் இருந்தாலும்பாய காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன சொல்றீங்க அவனை உங்களை கொலை பண்ண விட போறீங்களா கண்டிப்பா கிடையாது நீரா என்ன கொலை பண்ணும் இப்பவே உங்களை கொலை பண்ணும்னு சொல்றீங்களா சிவரஸ் அதுக்கான நேரமும் காலமும் கூடிய சீக்கிரத்துல வரும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமா வரும் சவராஜ் கவலைப்படாத அப்ப என்னோட கண்ணிருந்து இப்படி ஒரு சமைக்க வரும் என் கண்ண வித்தியாசமா சி ஒரு சமிக்கையை காட்டுறாரு ஆ இது டம்புள் கடைசியா சிவராஜ் பிளீஸ் பிளீஸ் கட்டும்போது இந்த கத்தும்போது இந்த சமைக்க வந்தது என்னை கொள்ளாதான் சொல்றாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் என்னை கொள்ளும் இந்த சமிக்கையை காட்டியிருக்காரா ஆ என்ன சொல்றீங்க புரியல சாவி எப்படி என்ன நோக்கி வரும் சிவராஜ் அப்ப அவனே கொலை பண்ணாம ஏன் என்ன கொலை பண்ண சொல்றீங்க ஏன்னா அவனோட ஆன்மா ரொம்ப இளமையான ஆன்மா பாவப்பட்ட ஆன்மா அது தேவையில்லாம பாதிக்கப்படக்கூடாது அந்த ஆன்மா அசுத்தமா கூடாதுன்னு நினைக்கிற சிவராஜ் அப்ப ஏன் என்னன்னாலும் பரவாயில்லையா ஏன் ஆன்மா அசத்தமான பரவாயில்லையா உனக்கே தெரியும் சிவராஜ் இந்த கிழமை சாவ போறது உண்மை இந்த கிழமை ரொம்ப நிம்மதியா சாவணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா என்ன கொள்றதுக்கான டீம்லேர்ஃபேத்தின கடிச்ச மாதிரி என்னையும் இந்த கவனம் கஷ்டப்படணும் இல்ல வெள்ளாட்ரிக்ஸ் அந்த டீம்ல இருக்கா அவன் எப்படி கொள்வான்னு தெரியல தான் வேட்டையாடுற இறையை எப்படி விளையாண்டு விளையாண்டு கொல்லுவா அப்படி நான் துடிக்க துடிக்க துடிக்கடி சாகணும்னு நினைக்கிற சிவராஜ் உனக்கு தெரியும் ஒரு கழரை நிம்மதியா சாவதுக்காக நீ செய்யற உதவிதான் இந்த கொலை உனக்கு தெரியும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு நிச்சயமா நான் சொல்றத செய்வே இல்ல நிச்சயமா நான் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு செவரஸ் சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு சீன் திரும்பவும் கலையுது மறுநாள் கொண்டாள் கழிச்சு செவரஸ் நேப்சம் டம்புட்ற காய்கால் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க இது அந்த ஹார்ட் ஒர்க்ஸ் பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்ச மறுநாளாச்சு அப்படின்னு ஹேரி அங்க பக்கத்துல வால் கிளாக்க பாத்து கண்டுபிடிக்கிறான் டேட் அண்ட் டைம் அங்க ஓடிக்கிட்டு இருக்க அதை வச்சு ஹேரிக்கு தெரியுது என்ன எப்ப பார்த்தாலும் அந்த வெட்டி போய கூடையே சுத்திட்டு இருக்கீங்க அவனையே ரூம் குள்ள ரூம் குள்ள வச்சு வச்சு உடச்சு வைக்கிறீங்க நீ அவனை எப்பயுமே சொல்லி எப்பயுமே பனிஷ்மெண்ட்ல ஒரு ரூம் வச்சிருவது போல பைத்தப்ப பள்ளி விதிமுறைகளை சுத்தமா மதிக்கிறதுல அவன் அப்ப மாதிரியே ஆகம்பான் பிடிச்ச அவன் என்ன செய்ய சொல்றீங்க ஆயிரம் இருக்கலாம் சிவராஜ் ஆனா மனசளவுல அவன் குணம் அம்மா மாதிரியே இருக்கு அவன் மனசுதான் அவன் கண்கள்ல தெரியுது அவன் கண்கள் அவன் அம்மாவோட அதே கண்கள் பாத்திருக்கியா என்னத்த கண்கள் நான் ஏன் திரும்ப அவன் அடிக்கடி என் ரூம்ல வச்சுக்கிறேன் அவனுக்கு சில முக்கியமான பாடங்களை கத்து கொடுக்கணும் சிவராஜ் எனக்கும் உனக்கும் தெரியும் நான் உயிர் வாழ போற நாட்கள் கொஞ்ச காலம்தான் நான் ஏற்கனவே ரொம்ப பலவீனமாயிட்டே வரேன் அந்த விஷம் என் உடம்புக்குள்ள கொஞ்சமா இறங்கிட்டே வருது அதுக்கு முன்னாடி உனக்கு சில முக்கியமான பாடங்களை கத்து கொடுக்கணும் சில மிக மிக முக்கியமான தகவல்களை சொல்லணும் தகவல்கள் அந்த தகவல்கள் நான் ஏன் கிட்ட சொல்ல மாட்டேங்கல நான் எல்லா தகவல்களையும் எல்லா ரகசியங்களையும் ஒரே பாஸ்கெட் குள்ள போட விரும்பல சவராஜ் உம் அதுவும் குறிப்பா வாழ்டமோட்டோட கையிலேயே அந்த இடது கையில அந்த பாவக்குறியிலேயே தொங்குற அந்த பை கிட்ட நான் சொல்ல விரும்பல அத நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யணும் தெரியுமா அத ரொம்ப சிறப்பா செய்யற சவராஜ் அத நான் என்னைக்குமே நான் மறுத்ததே கிடையாது வாழ்டமோட் கிட்ட எந்தெந்த விஷயத்த சொன்னா உண்மையில நம்பிக்கை வரும் அதே சமயத்துல எந்தெந்த தகவல்களை சொல்லாம இருந்தா இந்த பள்ளிக்கும் ஹரிக்கும் பாதுகாப்பு இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு தொள்ள தெளிவா அறிந்து நீ செயல்படுறேன்னு தெரியும் இருந்தாலும் போயும் போயும் தான் மூளையை கூட பூட்டிக்க தெரியாத ஆக்குள் கலையே தெரியாத அந்த பைத்திய கரப்பையம்பி அவன்கிட்ட முக்கியமான ரகசியங்கள் சொல்றீங்களா அந்த தொடர்பு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது சிவராஜ் ஹாரியோட மனசை பிடிக்க முயற்சி பண்ண மாட்டான் என்ன சொல்றீங்க போன வருஷம் அந்த மினிஸ்டியில தன்னோட ஹேரியோட மூலையை ஆக்கிரமிக்க வால்டமோட் முயற்சி பண்ணி மாபெரும் வழிய அனுபவிச்சான் அதுல இருந்து கொஞ்ச நாளைக்கு அந்த முயற்சியில ஆறி வால்டமோட் அந்த முயற்சியில இறங்கவே மாட்டான் புரியலையே வால்டமோட் மாதிரி பேராசையும் ரொம்ப ரொம்ப சூழ்நிலமும் பிடித்த ஒரு ஆன்மாவால நல்ல எண்ணங்கள் கொடுத்த ஹேரியோட ஆன்மாவை என்னைக்குமே பிடிச்சு ஆக்கிரமிக்கவே முடியாது சவராஜ் அவன் மாபெரும் வலிய வேதனைய அனுபவிச்சான் இன்னொரு விஷயம் ஹேரியோட மனசை படிக்க முயற்சி பண்றது ஹாரியால வாழ்மோட் மனசையும் படிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு சமோன்றதும் வாழ்டுமோட்டு தெரியும் இப்ப வாழ்டமோட்டோட திட்டங்களை ஹேரி தெரிஞ்சுக்கிட்டா அது எனக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அவன் ஹேரியோட மனசை படிக்கிறதே இல்ல அதனால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நீ பயப்படவே தேவையில்ல இருந்தாலும் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்தேனே ஒழுங்கா கண்காணிக்கிறியா இல்லையா உன்கிட்ட உதவி வாங்குற மாதிரி எதுவும் கேட்கற மாதிரி தெரிய கட்டுங்க உங்களை நான் கொலை பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் ஆனா நீங்க என்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்றது இந்த மாதிரி தேவையா ஏதாவது இடக்கு ஒரு பைசாக்கு பேதனா வேலையை கொடுத்து என்னை உயிரை வாங்கிட்டு நான் என்னோட வாழ்த்தையில இருந்து மாற போறேன் அது முடியாது சவராஜ் என் கிட்ட வாக்கு கொடுத்தா அது மாறவே முடியாது அப்ப உன்னோட உன் கண்களை நான் பார்த்தேன் நீ உன்னோட ஆத்மாத்த பூர்வமான வாக்க என்கிட்ட நீ கொடுத்திருக்க இல்ல இல்ல மனசு மாறிடுவா இன்னைக்கு நைட்டு வா சவரசி ஏன் ரூமுக்கு வா பதினோரு மணிக்கு என் இறைக்கு வா அப்ப உனக்கு புரியும் இந்த உலகத்திலேயே நான் மிகவும் மதிக்கிற மனுஷன் என்னோட முக்கியமான ரகசியங்கள்லாம் பகிர்ந்துக்கு போற ஒரே மனுஷன் நீதான் உனக்கு புரியும் அப்படின்னு டம்புட்டர் சொல்லிட்டு அப்படியே நடந்து போறாரு அன்னைக்கு நைட் அடுத்த சீன் சுழண்டு சுழண்டு மாறுது பதினோரு மணிக்கு டம்பிடரோட ரூம்ல ஹாரி வந்து நிக்க செவரஸ் ஹாரி வழக்கமா எந்த சேர்ல உட்கார்ந்துருக்காரோ அதே சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு சுத்தி சுத்தி நடந்துட்டே இருக்காரு கடைசி வரைக்கும் அந்த விஷயம் தெரியவே கூடாது அது தெரிஞ்சா அவனுக்கு அந்த செயலை செய்யறதுக்கான மன துணிவு சக்தி அவனுக்கு எப்படி வரும் என்ன செயல் அவனை செய்யணும் என்ன செய்யறதுக்கான சக்தி இருக்காது அதே அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது தொடரும்